வணக்கம் 2.0.18. புரட்டாசி மாதம் மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி கடலூர் தூத்துக்குடி எண்ணூர் காரைக்கால் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கைள்ளது சட்டவிரோதமாக மரம் வெட்டியவர்களை கைது செய்யாவிட்டால் கடும் உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழகத்தில் பெரும்பாலான கோயில்களில் குடிநீர் கழிவறை வசதிகள் இல்லை பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய முறைகேடாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்த நீதிபதிகள் உயர்நீதிமன்ற கிளையில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு புதிய மதிப்பெண் திட்டத்தை நடைமுறைப்படுத்த சிபிஎஸ்இ முடிவு செய்துள்ளது கடலூரில் ரூபாய் 142 கோடி செலவில் நடைபெற்று வரும் வெள்ள வெள்ளத்தடுப்பு பணிகளை மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி ஆய்வு செய்தாா் தொடரும் கனமழை காரணமாக வைகை அணை நீர்மட்டம் அறுபத்தி ஒரடியை எட்டியுள்ளது மாவோயிஸ்ட் ஊடுருவல் ஈரோடு மாவட்டம் முழுவதும் காவல்துறையினா் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனா் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பயிர் சேர்க்க விலாசம் மற்றும் பிற மாற்றங்களுக்காக தமிழகம் முழுவதும் எட்டு லட்சத்து அறுபத்தி பேர் விண்ணப்பித்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா தெரிவித்துள்ளார் ஒரு நிமிட யோசனை அஞ்சல் தலை செய்திகள் பாட்டோடுதான் நான் பேசுவேன் பொது அறிவியல் சமயம் சமையல் போன்ற தரமான ஒலிகோப்புகளை இனைய உங்கள் மனம் இந்திய ஜம்மு கா காஷ்மீரில் முதல்கட்ட உள்ளாட்சித் தேர்தலில் வாக்குகள் பதிவு அடைந்துள்ளதாக தேர்தல் அதிகாரி தகவல்கள் தெரிவித்துள்ளன ராஜஸ்தானில் 22 இரண்டு பேருக்கு ஸிகா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை உறுதி செய்துள்ளது பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் விவகாரம் தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்த ஆந்திர அரசுக்கு ஆறு வார கால அவகாசம் அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிரமோஸ் ஏவுகணை குறித்து தகவல்களை கசியவிட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையத்தின் நாக்பூர் பிரிவில் பணியாற்றி வந்த பாகிஸ்தான் உளவாளி கைது செய்யப்பட்டாா் பருவநிலை மாறுபாட்டால் இந்தியாவை கொடிய வெப்பம் தாக்கும் என அரசுகளுக்கு இடையேயான பருவநிலை மாற்றக்குழுவின் அறிக்கையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இயற்பியல் மருத்துவம் பொருளாதாரம் அமைதி இலக்கியம் ஆகிய துறைகளுக்கான நோபல் பரிசுகள் வழங்கி கவுரவிக்கப்படுகிறது அவ்வகையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு ஸ்டாக்ஹோம் நகரில் அறிவிக்கப்பட்டன பருவநிலை மாற்றத்துடன் தொடர்புடைய பொருளாதார ஆய்வு மேற்கொண்ட வில்லியம் டி நார்தாஸ் பால் எம் ரோமர் ஆகிய இருவருக்கும் நோபல் பரிசு பகிர்ந்து அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் அரசு காலி பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக முதல்வர் நாராயணசாமி ஆலோசனை நடத்தியுள்ளார் எட்நூறு அரசு காலியிட பணிகளை நிரப்ப முதன்மை தலைமையிலான உயர்மட்டக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இலங்கையில் வெப்பமண்டல புயல் மழைக்கு எட்டு பேர் பலியாகியுள்ளனா் புதிய ஒப்பந்தங்கள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் முன்னிலையில் கையொப்பமானது புகழ்பெற்ற கூகுள் நிறுவனத்தின் விளம்பர வர்த்தக பிரிவின் தலைவராக சென்னையைச் சேர்ந்த பிரபாகர் ராவன் நியமிக்கப்பட்டுள்ளார் பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் பேரழிவை தடுப்பதற்கு இன்னும் பத்து ஆண்டுகளே இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் எச்சரித்துள்ளது இந்தோனேஷியா நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கம் மற்றும் சுனாமியில் சிக்கி இதுவரை இரண்டாயிரம் பேர் வரை பலியானதோடு சுமார் ஐயாயிரம் பேர் வரை காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வணிகச்செய்திகள் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் தொன்னூற்று ஏழு புள்ளிகள் உயர்ந்து முப்பத்தி நான்காயிரத்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்குவதற்காக நிமிடங்களில் முதல்கட்ட அனுமதி வழங்குவதற்காக பிரத்யேக வலைதளம் மத்திய அரசின் நிதித்துறை சார்பாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இளம் வீரர்களிடம் கோப்பையை கொடுங்கள் என்று ஆசிய கோப்பையை என்னிடம் கொடுக்க செய்தவர் தோனிதான் என்று இந்திய வீரர் கலீல் அகமது நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் இந்தியா மூன்று தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது இளையோர் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியின் தொடக்க ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி ஆஸ்திரியாவை நான்கு புள்ளி இரண்டு என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது திரைச்செய்திகள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் கிளாசிக் திரைப்படங்களை வழங்கிய இயக்குநர் மகேந்திரன் மீண்டும் அவருடன் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன செக்கச்சிவந்தவானம் உட்பட அடுத்தடுத்து வெற்றிப்படங்கள் கொடுத்து வெற்றி நாயகனாக வலம் வந்து கொண்டிருக்கும் விஜய் சேதுபதி நடிப்பில் அடுத்ததாக சீதகாதி பேட்ட சாய்ரா நரசிம்ம ரெட்டி ஆகிய படங்கள் வெளிவர இருக்கிறது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்